வணக்கம் நட்டினையின் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழாவது செய்தி சேவை ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமளம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் வங்கக்கடலில் உருவான பானி திசை திரும்பியது தமிழ்நாட்டை நெருங்காது கோடை வாய்ப்பு குறைந்தது என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது வாக்கு எண்ணும் மையத்திற்குள் ஊழியர்கள் நுழைந்த விவகாரம் தொடர்பாக மதுரைக்கு புதிய கலெக்டர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் குழந்தைகள் விற்பனை விவகாரம் தொடர்பாக கண்காணிப்பு நடவடிக்கையை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஜி வாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் மூன்று எம்எல்ஏக்களின் தகுதி நீக்க கோரிக்கையை சபாநாயகர் புறந்தள்ள வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார் ஆசிய தடகள போட்டியில் தங்கம் என்ற கோமதிக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவி வழங்கினார் மு க ஸ்டாலின் கோடை விழாவின் மலர் கண்காட்சிக்காக ஏற்காடு தயாராகி வருகிறது திமுக முன்னாள் எம்பி வசந்தி ஸ்டான்லி உடல் நலக்குறைவால் காலமானார் அவருக்கு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் இந்திய செய்திகள் உத்தரபிரதேச பேரணியில் பிரியங்காவுக்கு கருப்பு கொடி காட்டிய விவகாரம் தொடர்பாக இந்து அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கிரிக்கெட் வீரர் கவுதம் கம்பீர் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்துள்ளது மோடியின் தேர்தல் செலவு ரூபாய் எழுபது லட்சத்தை தாண்டியதாக ஆம் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் ஆணையத்தில் இதுகுறித்து புகார் தெரிவித்துள்ளார் மராட்டிய மாநிலத்தில் பிரச்சார மேடையில் மயங்கி விழுந்த நிதின் கட்கரியின் செயலால் தொண்டர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது நான் ஒரு முட்டால் மகா ஞானி என்னை ஒப்பிடாதீர்கள் என்று உமா பாரதி கருத்து தெரிவித்துள்ளார் தொடர் குண்டு வெடிப்பு எதிரொலி காரணமாக இலங்கைக்கு செல்ல என்று இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது நீட் தேர்வு மையங்களில் மூடப்பட்ட சோதனை அறை அமைக்கப்பட்டு மாணவிகளுக்கு துப்பாட்டா அணிய அனுமதி வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒன்பது மாநிலங்களில் உள்ள எழுபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடக்கிறது இலங்கை குண்டுவெடிப்பில் உயிர் தப்பிய குழந்தையின் நெஞ்சை உருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இலங்கையில் பதினைந்து பேர் பலியான சம்பவத்திற்கு ஐ அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது பொத்துவில் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் பின்னால் இருபது கையடக்க தொலைபேசிகள் தீ வைத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் பதினைந்து லட்சம் டன் வெளிச்சில் இருந்தபோதிலும் குளிர்பான தயாரிப்புக்காக அதிகளவில் ஏற்றுமதியாகும் மாம்பழங்களால் தமிழகத்தில் மாம்பழ விலை கிடுக உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த நவீன் தங்கம் வென்றுள்ளார் அவருக்கு அமமுக துணைப் பொதுச் செயலாளர் டி தினகரன் டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடிகர் சங்கத்துக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்று நாசர் அறிவித்துள்ளார் நடிகர் சங்க செயற்குழுவில் ஜே கே ரிதிஷ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இத்துடன் நற்றினையும் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்